பாடம் இருநூற்றி பாரம்பரியத்தை இறை விசுவாசிகளான ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்ததை தவிர மற்றவற்றிற்கு நோவினை செய்தவர்கள் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்தவர்களாவத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது